ம் திமூர்ி சுேந்திரம்ைப்பயன முக்கம் யிரம் மேஷி கி வியம் ஹியதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூருன் சந்தமான மேவ மாதமே யிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவரி பிரானோவ் வாஹமஸ் சன சக வீரியவாஹை தேஜஸ்வினாவை ஓ கடோபிஷத் ரெண்டாவத மூணாவது வல்லீ பதினாறாவது மந்திரம் சத்தைக்காச்சய தாசா மூர்னயமேதிங்கனியுமே சத்தைக்காச்சய நாட் தாசம் மூர்னா தயர்மாயமே விஷனைய உமணே பி ஓம் நமோவஸ்ய மருத்துவேய நச்சிகேதேச்சமராஜாவிச்சாரியராஹிய पूर्ति ஷாஸ்திரத்தைபூர்த்தி பண்ணப்போகிறார் உபதேசத்தை இந்த பதினாறாவது மந்திரத்தில் கிரமமுக்தி சாதனத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார் கிரமமுக்தி சொன்னால் பிரம்மலோகத்தில் போய் ஞானத்தை அடைஞ்சு அங்கடையிற ஜீவன் முக்தி பிரம்மலோகத்தில் பெறப்படுகிற ஜீவன் பெயர் இந்த லோகத்தில் கிரமமுக்தின்னு பேர் இங்கே விவகாரத்தில் இந்த இந்த லோகத்தில் சாஸ்திர விவகாரத்தில் க்ரமமுக்தி ஜீவன் முக்தினா இங்கேயே இந்த உடம்புலேயே இப்போவே அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் நிஷ்டை அடையிறது ஸ்தித பிரஜனாகிறது இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எங்கேயும் அடைய வேண்டியதில்லை அகத்தி அகத்தின்னா ரெண்டு அர்த்தம் கதி இல்லாதவனுக்கும் அகத்தின்னு பேர் கதி தேவை இல்லைங்கிறவனுக்கும் அகத்தின் தான் பேர் எந்த கத்தியும் வேண்டாம் அகதி சர்வகதத்வாத் அகதி பிரம்மம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் பிரம்மத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மமாகவே நான் இருப்பதால் நான் பிரம்மத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இது ஞானம் பிரம்மன் சாத்திய வஸ்து அல்ல சித்த வஸ்து கடவுள் அல்லது பிரம்மம் என்பது சாத்தியமல்ல அது யாண்டும் இருப்பது சித்த வஸ்து சித்த வஸ்துவுக்கு அறிவே போரும் சாத்திய வஸ்துவுக்குத்தான் ஏதாவது சாதனை பண்ணணும் சித்த வஸ்துவுக்கு சாதனமே கிடையாது வஸ்துவும் சித்தம் நான் யாரு அகம் சித்தஹா நாகம் சாதகா நான் சாதகனா சித்தனான்னா நான் வந்து இந்த உண்மையை தெரிஞ்சிக்காத வரைக்கும் சாதகனாக இருந்தேன் இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு நான் சித்தனாகிவிட்டேன் நான் சாதகன் இல்லை சாத்தியத்தை அடைஞ்சவனுக்கு பேர் சித்தன்னு பேர் இதுவோ சாத்தியமே இல்லை இது நித்திய சித்தம் நித்திய சித்தம் அனித்திய சாத்தியமான பிரம்மன் இல்லை எது சாத்தியம் தது அனித்தியம் ஞாயம் எது அடையப்படுமோ அது அனித்யம் கடவுள் அடையப்படுவாரானால் டேஷ் எது அடையப்படுமோ அது அனித்தியம் கடவுள் அடையப்படுவாரானால் கடவுள் என்ன ஆவார் அனித்தியம் ஆயிடுவார் அடைவது என்பது கடவுள் அனித்தியம் இல்லைன்னு வச்சுப்போம் நித்தியம்னே வச்சுப்போம் பேச்சுக்காக வச்சுப்போம் கடவுள் அடையப்படுவாரானால் அந்த அடையப்படும் நிகழ்வு நித்தியமாக அநித்தியமானா இல்லாது அடையப்படுகிறது அது எப்படி நித்தியமாகும் அப்படியே இருந்தாலும் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா எத்தனை காலம் இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் அது யுக்திக்கும் பொருந்தாது சாஸ்திரமும் அப்படி சொல்லலை ஆக இது பிரம்மன் சகுண பிரம்மன் சாத்திய பிரம்மன் சித்த பிரம்மன் அப்படி போட்டுக்கணும் சாத்தியம் பிரம்ம சித்தம் பிரம்ம பிரம்மன் சாத்தியமா சித்தமா ஆத்மா சாத்தியமா சித்தமா ஆத்மான் யாரு நான் நான் என்பது அடையப்பட வேண்டியதா அடைந்திருக்கின்றதா சித்தம் சாத்தியம்னு சொல்ல முடியாது பிரம்மம் என்னவாக இருக்கிறதுனா பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறது அப்போ பிரம்மம் சித்தமாக சாத்தியமாக அயம் ஆத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அவ்வளோதான் எல்லாம் புத்தி தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாமோ அனுஷ்டானம் இந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கெல்லாம் சாதனம் தேவைப்படுறது மனசை ஒருமுகப்படுத்துறது சாத்தியமாக சித்தமாக அது சாத்தியம் ஆ சித்தம் இல்லை அதை அடையணும் எது சாத்தியமோ அது நித்தியமாகிற கேள்வி இதுலேயும் கேட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் இங்கேயும் அடி வாங்கும் லாஜிக்கெல்லாம் பார்த்தா சிலதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாயிடும் அதனால் சரி அதுக்கு தான் ஓவராக லாஜிக் பார்த்து விடாதீங்கன்னு பயப்படுறோம் நிறைய பேர் சில பேர் நியாயத்தை கண்டாலே பயப்படுறோம் ஏன்னா நியாயம் இது இது போய்தான் நியாயம்னு பேரு அந்நியமா நியாயமா எது சாத்தியமோ அது அனித்யம் என்பது நியாயமா அந்நியாயா நியாயம் பா அந்யாயம் அப்படி சொல்லுவேன் நீ ஆகையினால பிரம்மன் சித்தமா இருக்கு அதை தான் இத்தனை நேரம் சொன்ன அத்திர பிரம்ம சமஷ்ணுத்தேன்னு விட்டார் பிரம்ம சமஷ்ணுத்தை இங்கேயே அமிர்தத்துவத்தை அடைகிறான் அப்படின்லாம் சொல்லிவிட்டார் ஆனால் சுவாமி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எல்லாருக்கும் இந்த கர்ம வாசனைன்னு ஒன்று இருக்குது அது கர்ம வாசனை பலவிதமானது அது எப்படின்னா லௌகிக கர்ம வாசனை வைதிக கர்ம வாசனை வைதிக கர்ம வாசனையிலையும் நிறைய பேதங்கள்லாம் உண்டு சின்ன சின்ன கர்மா பண்ணுறது பெரிய கர்மாக்களை பண்ணுறது எடுத்த உடனே நான் யாகம் வாஜபேய யாகம்னா அஸ்வமேத யாகம்னா அது ஒரு டைப் ஆஃப் வாசனை பூஜை பண்ணணுங்கிறது ஒரு வாசனை தான் நல்ல வாசனை இதெல்லாம் சுவாசனா சுவாசன நல்ல வாசனை அதெல்லாம் லௌகிக கர்மா பண்ணணும் இது பண்ணணும் இன்னொருத்தன் சொத்தல்லாம் அபகரிக்கணும் அதுக்கு எதாவது வேலை பண்ணணும் அப்படின்னா துர்வாசனை அது எதா இந்த மாதிரியே பண்ணிட்டுருக்குறது வள்ளுவர் சொல்கிறேன் வெக்குதல் வெக்குதல் பிறர் பொருளை களவாடுறது பிறர் பொருளை கவர விரும்புறது அதுக்கே சில பேர் வேலை பண்ணிகிட்டுருக்காங்க அவ்வளோ லௌகிக கர்மா லௌகிக்க கர்ம வாசனை சில பேருக்கு சோசியல் சர்வீஸ் அது வாசனை இருக்குது சில பேருக்கு ஜபம் ஹோமம் பூஜை அதில் வாசனை இருக்குது சில பேருக்கு மெடிடேஷன் அதில் வாசனை இருக்குது தியானம் தியானம் தியான யோகி மானசம் கர்ம மனசினால் பண்ணுற கர்மா ஆகையனால இந்த ஏதாவது ஒன்று பண்ணிண்டே இருந்தால் தான் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் எல்லாம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் என்னாகும் சோம்பேறித்துனும் வந்துடும் இல்லையா அது ஒரு இருக்கே சுவாமிஜி எல்லாம் இனிமேல் இனிமேல் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சும்மா இருக்கணுமே அப்படின்னு இல்லைப்பா நீ வேணா தியானம் பண்ணு இல்லாடி சாதாரண எத்திரிக்கி ஆதிருச்சிக்கோ பவியத்தை சும்மா இருக்க முடியலையே சும்மா இருக்க சுகம்னு சொல்கிறீங்க ஆனால் சும்மா இருக்க முடியலையேன்னா ஆனால் ஜியானம் வந்தால் சும்மா இருக்க முடியும் சும்மா இருக்க முடியும் சும்மா என்ன என்னென்னா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது சும்மா இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ யாராவது நம்மளை இமோஷனலாக அட்டாக் பண்ணினா நாம் இமோஷனலாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருக்கிறது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நாமளும் தானிக்கு தீனிக்கின்னு சரி ஆரம்பித்தோம்னா அதுக்கு பேர் ரியாக்ஷன் சும்மா இருக்கிறது இல்லை இப்போ சனி தசை வந்திருக்குன்னு சொல்கிறேன் நான் என்றைக்காவது இந்த டாபிக் வரணுமே அந்த இப்போ சனி தசை வந்திருக்குன்னு சொன்னால் அந்த சனி தசைக்கு பரிகாரம் பண்ணுறோம் பாருங்கோ அதுதான் ரியாக்ஷன் பரிகாரமே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னா சனி இருந்தால் தானே தசை இருக்குது சனி யார் பிரம்மன் தானே ராகு யார் பிரம்மன் தானே கேது யார் பிரம்மன் தானே குருவும் எனக்கு ஒன்று தான் சனியும் எனக்கு ஒன்று தான் ராகு சனி கேது புதன் வியாழன் எல்லா எல்லா கிழமைகளும் பிரம்மமயம் காலமே பிரம்மமயம்னா அதில் எந்த காலம் நல்ல காலமாவது கெட்ட காலமாவது எல்லா காலமும் பிரம்மமயம் எல்லா தேசமும் பிரம்மமயம் எல்லா வஸ்துவும் பிரம்மமயம் அப்படிங்கிற போது நல்ல காலம் கெட்ட காலத்தை யார் பார்க்க போகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கும் அது ஒரு வாசனை சும்மா இருக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் சும்மா இருக்கிறதுனு சொன்னால் காரியம் நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கலாம் உடனே என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த சிலதெல்லாம் வந்து அதுக்கு வந்து அபினிவேஷம்னு பேர் இந்த பதஞ்சலி சொல்லுவார் மேலே பொட்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குறதுன்னு வச்சுக்கோளேன் உடனே இப்படிங்கிறோம் பாருங்க அதுக்கு பேர் தான் அபினிவேசம் சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் அபினிவேஷம்னு பதஞ்சலி சொல்கிறார் நம்மளோட நம்மளை அறியாமல் உள்ளூரில் ஒரு மரண பயம் இருக்குது பாருங்க அதுக்கு பேர் அபினிவேஷம் அவர் இதெல்லாம் சொல்கிறார் அவித்யா அஸ்மிதா அபினிவேஷா ராகா துவேஷா இப்படிலாம் இருக்குது அறியா அவித்யான்னு அவர் சொல்கிற அவித்யாமைக்கு அவிவேகம்னு பேர் நித்திய அநித்ய அவிவேகம் அஸ்மிதான்னா உடம்ப நான்னு நினைக்கிறதுக்கு பேர் அஸ்மிதா அபினிவேஷங்கிறதுக்கு நம்மளை அறியாமல் இந்த உடம்பில் ஒரு பயம் இருக்குது எப்போவுமே இதாக இந்த பாம்பு இங்கே பா ஏப்பே பாம்பு எப்படின்னா போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அபினிவேஷம் இயற்கையாக இருக்கிற பயம் அது நேச்சுரல் ஃபியர் நம்மளாக கல்டிவேட் பண்ணுற ஃபியர் நிறைய உண்டு அது தனி நாமளாக பயத்தை டெவலப் பண்ணுறது உண்டு சனி வரப்போகிறது அடுத்த சனிப்பயிற்சியில் எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான்னு வச்சுங்க ஒருத்தன் அது அப்போ ஆரம்பிக்கல முன்னாடியே ஆரம்பித்தாச்சப்பா அது இப்போ சும்மா வரப்போகிறது அப்படின்னு அது வர்றதுன்னு உடனே இவங்களுக்கு என்னோ பண்ணுறது பாருங்க அதுக்கு பேர் தான் அபினிவேஷம் இதெல்லாம் நம்மளாக கல்டிவேட் பண்ணுறது அதுலேயே ரெண்டாக இருக்குது நாமளே டெவலப் பண்ணுறது என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ எல்லாம் இப்படி நாளைக்கு இன்றைக்கி சிரித்த மாதிரி நாளைக்கு சிரிப்பானோ மாட்டானோ பண்ணுவானோ மாட்டானோ அதை செய்வானோ மாட்டானோ அப்படியே பயம் எப்போ பார்த்தாலும் ஃபியர் ஃபியர் ஃபியர் ஃபியர் அதாவது இயற்கையாக இருக்கிற பயத்தை தவிர செயற்கையாக நாம் உருவாக்கிக்கிற பயம் வேறு நிறைய இருக்குது இயற்கை அச்சம் செயற்கை அச்சம் நமக்கு அச்சம் இல்லாட்டாலும் அச்சம் ஊட்டுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கான் சர்வீஸ் பண்ணுறான் எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணுற வேலையை பண்ணுறான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா எல்லாருக்கும் இந்த வாசனை இருக்குது இந்த மந்திரத்துக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த வாசனை இருக்குது அதனால் உட்காந்து தத்வஜானத்தை புரிஞ்சுகிண்டு பேசாமல் அமைதியாக இருக்க முடியுமான்னா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா தன்னில்தான் நிறைவு இருக்கிறான் எதையும் சார்ந்திருப்பதில்லை உலகத்தையும் சார்ந்திருப்பதில்லை இறைவனையும் சார்ந்திருப்பதில்லை எதையும் சார்ந்திருப்பதில்லை சார்ந்திருப்பதற்கு ஒன்றுமே இல்லை எல்லா மாயத்தோற்றங்களும் என்னை சார்ந்திருக்கின்றன அந்த மாயத்தோற்றங்கள் மாயத்தோற்றங்களே அவைகளை நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இல்லவே இல்லை சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இந்த குரலை எந்த சாஸ்திரத்துக்கு வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து துவைத சாஸ்திரத்துக்கு இன்டர்பிரட் பண்ணலாம் விசிஷ்டாத்வைதத்துக்கு இன்டர்பிரட் பண்ணலாம் அத்வைதத்து இன்டர்பேட் பண்ணலாம் அப்படி பண்ணி வச்சுட்டார் திருவள்ளுவர் அதுதான் பெரிய விசேஷம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இப்போ இந்த வாசன லௌகிக்க கர்ம வாசனை சோசியல் கர்ம வாசனை அப்புறம் வைதிக கர்ம வாசனை அப்புறம் வந்து தியான வாசனை சில பேர் பூஜையை எலாபரேட்டாக பண்ணுறாங்க கிரியையை சில பேர் கிரியையை கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க கம்மியாக கிரியை பண்ணுறவங்க அதிகமாக கிரியை பண்ணுறவன நிந்தனை பண்ணுறான் அதிகமாக கிரியைகளை பண்ணுறவன் என்ன பண்ணுறான் கம்மியாக கிரியை பண்ணுறவன நிந்தனை பண்ணுறான் இப்படியே போயின்ட்டுருக்கு வாழ்க்கை அவங்க அவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணுறாங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் பண்ணுகிறார்கள் அவனவன் நிலையில் அவனவன் பெரியவனேன்னு விவேகானந்தருடைய ஒரு உபன்யாசம் இருக்குது அது மாதிரி அவங்கவங்க ஸ்டேஜில் அவங்கவங்க பண்ணுறாங்க லௌகிக கர்மி வைதிக கர்மி அப்புறம் என்ன சமூக சேவா கர்மி சமூக சேவக்கா அப்படி இருக்கா இவள் என்னென்னா தியான கர்மி எப்போ பார்த்தாலும் உட்காந்து உட்காந்து மனசில் பண்ணி பண்ணி பழகிறான் யோகமெல்லாம் பண்ணுறான் பிராணாயமெல்லாம் பண்ணுறான் அதனால் உட்காந்து தத்துவஜானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஷார்ப்பு மைண்டு வரல ஆனால் அது அதை அது இருக்கணும் சித்த வஸ்துவை பற்றின ஜானத்தை இங்கேயே மோட்சத்தை அடையிறதுக்கு முடியலை மந்த பிரவிதாங்கிறார் சங்கராஜர் சாத்திய பிரம்ம விதா இவங்களுக்கு வந்து சகுண பிரம்மனை சொன்னா தான் பிடிக்கும் கிருஷ்ணரை பற்றி வண்டி வண்டியாக பேசினா பிடிக்கும் ராமரை பற்றி பேசினா பிடிக்கும் கிருஷ்ணர் ராமர் ராமகிருஷ்ணர் மகான்கள் இவங்களையெல்லாம் வந்து பர்சனலாகவே பார்த்து பார்த்து பழக்கம் அதை வந்து ஹையாக நினச்சி மற்றதெல்லாம் வந்து சாதாரணமாக நினச்சி அது உயர்ந்த நிலை இது தாழ்ந்த நிலை அந்த நிலைக்கு நாம் போகணும் இது வந்து நல்லது ஆனால் அந்த நிலைக்கு முடிவுண்டா இல்லையா உயர்ந்த நிலைக்கு முடிவுண்டா தாழ்ந்த நிலைக்கு முடிவுண்டா இந்த கேள்வி நியாயமா அந்நியாயமா உயர்ந்த நிலைக்கு முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது உயர்ந்த நிலைக்கு முடிவு உண்டு உயர்ந்த நிலையும் தாழ்ந்த நிலையும் ஒரே மெய்ப்பொருளில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன பல்வேறு உயர்ந்த நிலைகள் பல்வேறு தாழ்ந்த நிலைகள் ஒரே மெய்ப்பொருளில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன பித்ர்லோகம்னா பித்ர்லோகத்திலையும் கிரடேஷன் சொல்கிறார் சாஸ்திரங்களில் பித்ர்லோகத்திலையும் தாரத்தமியம் இருக்கு தேவலோகத்தில் போனால் அங்கேயும் தாரத்தமியம் பிரம்மலோகத்தில் மாத்திரம் வாழவா போகிறது அங்கேயும் தாரத்தமியம் இருக்குது நம்ம பண்ணின புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அங்கே ரூம் கிடைக்கும் பிரம்மலோகத்துக்கு போனால் இதெல்லாம் வேண்டாம்ப்பா ஒரு லோகத்துக்கு போண்டான் இப்போவே இங்கேயே நிறைவை உணர் நிறைவுக்காக ஏங்காதே நிறைவாக இருப்பதை உணர்வாயாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் நிறைவாக இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களை சொல்லலை புரிஞ்சிக்காதவனை சொல்கிறேன் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டியிருக்கீங்களே நேற்றுக்கு முந்தாத்துக்கெலாம் இது புரியுறதோ அப்படின்னு கேட்டிருக்கேன் இது புரியுறதான்னு கேட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் நீங்கள் மண்டே வண்டி ஆட்டினத்துனால நான் புரிஞ்சுன்னுட்டேன் இவங்கெலாம் ஜீவன் முக்தர்கள் ஆகிட்டாங்கன்ட்டு நீங்களாம் இந்த குரூப்பில் இல்லை இந்த மந்திரத்தில் இருக்கிற குரூப்புக்கு நீங்கள் நம்மெல்லாம் இல்லை இது வேற ஆள் சாத்திய பிரம்ம விதா சகுண பிரம்மன் இவருக்கு அதுக்கெல்லாம் என்னென்னா ஏதாவது பண்ணணுங்கிற போது அதுக்கு தான் இதை சொல்லுகிறது உபனிஷத்து என்ன சொல்லுகிறது உடம்பில் எத்தனையோ இந்த இந்த ஜீவன் ஞாபகம் இந்த இடத்துல க்ளீன் துவைத்த சாஸ்திரம் இது அதனால் இந்த உடம்புக்குள்ளே ஜீவன் இருக்கா இங்கே பிரதிபிம்ப சைதன்யம் பிம்பச்சைத்தன்யம் எல்லாம் பேச மாட்டோம் துவைத்த சாஸ்திரத்துக்குள்ளே இறங்கிடுவோம் கிளீனாக இறங்கிவிடும் ஆக என்ன பண்ணுறதுனா உடம்புக்குள்ளே ஜீவன் இருக்கானா இல்லையா இருக்கானப்பா நம்ம என்ன சொன்னால் ஜீவனே மித்தியான்னு படிச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி வந்துடுறதுல இப்போ ஜீவன் இருக்கான் பரமார்த்த சத்தியம் இந்த ஜீவன் வந்து இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கு எழுபத்ரெண்டாயிரம் வழி இருக்குது இந்த உடம்பை விட்டு வழியில் போகிறதுக்கு எழுபத்ரெண்டாயிரம் ரூட் இருக்குது எந்த ரூட்டில் வேணாலும் போகலாம் ஆனால் முக்கியமாக நூற்றி ரூட் இருக்கு அந்த நூற்றி ஒரு ஒரு பாதை ரொம்ப விசேஷமான பாதை இருக்குது அதுக்கு பேர் தான் சுஷும்னா நாடின்னு பேர் அதுக்கு தான் பிரம்ம நாடின்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க புராணங்கள்ல எல்லாம் ஆனால் சாஸ்திர யோக சாஸ்திரங்கள் எல்லாம் அதுக்கு பேர் சுஷும்னா இடா பிங்களா சுஷும்னா சூரிய நாடி சந்திர நாடி பிரம்ம நாடி சில பேர் அக்னி நாடிம்பாங்க ஆளால் கொண்டு சொல்கிறாங்க எல்லாம் பேதம் அதுலேயும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஆனால் அந்த சுசும்னா நாடி வழியாக அது ஹிரதயத்துலேருந்து கிளம்பி தொண்டக்குழிக்கு வழியாக வந்து இங்க ஒரு குழி இருக்கே அங்கே உக்காந்து மண்டபப்படி மண்டகப்படின்னா தெரியும் இல்லையா மண்டகப்படின்னா சாமி வந்து வரும் மண்டகப்படி சாமி கோயிலை விட்டு கிளம்பி வந்த உடனே அங்கங்கே ஒரு பந்தலை போட்டு அந்தந்த ஜாதிக்காரங்களோ அந்தந்த மக்களோ அந்த சாமிக்கு ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் நடத்துவாங்க அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் மண்டகப்படின்னு பேர் இருக்குது ஒரு ஒரு தெருவனையும் மண்டகப்படி நடக்கும் ஒரு ஒரு இதுலேயும் நடக்கும் பெரிய பெரிய கோயில்களில் திருவண்ணாமலை கோயிலை சுற்றி சுவாமி புறப்பட்டு வராருன்னா எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் மடம் இருக்குது வரிசையாக அந்தந்த ஜாதிக்காரங்கெல்லாம் அங்கங்கே ஒரு பந்தலை போட்டு அந்தந்த இடத்துல சாமியை நிறுத்தி சாமிக்கு மரியாதை பண்ணுவாங்க சாமி தினம் பத்து நாளும் சுற்றின்னு இருப்பார் எல்லா நாளும் மண்டபப்படி எல்லா மண்டத்து போட்டு மாட்டாங்க அத்தனை வரணுமே அதனால் தேர் திருவிழாக்கி எல்லா இடத்துலையும் சுவாமிக்கு எல்லாம் விசேஷமாக நடக்கும் அதில் இந்த மண்டகப்படி மாதிரி இங்கேருந்து ஜீவாத்மா கிளம்புறார் எங்கே பிரம்மலோகத்து கிளம்பி புறப்பாடு அங்கேருந்து கிளம்புறார் ஜீவாத்மா உடம்பை விட்டு ஒரு பர்டிகுலர் டேட்லாம் பிளான்லாம் பண்ணி சுவாமி புறப்பாடு பாடுறார் மல்லாரி வாசிக்கிறது எல்லாம் நம்மளா சும்மா கற்பனை பண்ண வேண்டியதானே இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்டே கிளம்ப போகிறார் ஏதோ முகூர்த்தம் பார்த்து வச்சுருக்கார் அதெல்லாம் இந்த ஜீவாத்மா உடம்புலருந்து இதிலேருந்து கிளம்பி தொண்டைக்குழி வழியாக போய் மேலே போய் இதுமாரியாக போய் இங்கே உள்ளே போய் அப்புறம் இந்த வழியா இப்படி வந்து இங்கே வந்து அவ்வளோதான் டப் நேர உடனே சூரிய ரஷ்மி இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் நாலாவது அத்தியாயம் மூணாவது பாதம் பிரம்மசூத்திரத்தில் இந்த மந்திரங்கள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கு என்கொயரி பண்ணியிருக்கார் சங்கராஜார் வ வியாசர் போட்டிருக்கார் அதுக்கு சங்கராஜாரோடய கமெண்ட்ரையும் இருக்கு பிரம்மசூத்திரம் நாலாவது அத்தியாயம் மூணாவது பாதம் எல்லாம் பாதைகள் அதை பற்றி தான் வைச்சார் இந்த நாடி வழியாக இந்த சுஷும்னா நாடி வழியாக போய் அதுதான் சொல்கிறார் தாசாம் மூர்தானம் ஏகா அபினிஸ்ருதா ஒரு நாடி உச்சந்தலைக்கு செல்லுகிறது ஹிருதயத்திலேருந்து உச்சந்தலைக்கு செல்லுகிறது சில இதில் வந்து மூலாதாரத்துலேருந்து முதுகுத்தண்டுலருந்து அப்படியே போகும் அப்படியே முதுகுத்தண்டு வழியாக போய் நேராக இங்கே போகிறது அதுக்கிடையில் இங்கே வேறு ஒரு மண்டபப்படி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே போகிறதுப்பா அக தயா ஊர்த்வம் ஆயன் அமிர்தத்வமே தி அது வந்து சூரிய ரஷ்மி வழியாக கிளம்பி சூரியனுடைய ஒளிக்கற்றைகளுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு இந்த ஜீவாத்மா போய் சேருகிறது அங்கே அதுக்கு ஸ்பெஷல் பாடி வருமோ என்னவோ தெரியாது அதெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி வரும் தெரியாதுன்னு சொல்லலை இருக்குது எப்படி இந்த சாதாரண மரணத்திலேயே வந்து ஒரு யாத்தனா சரீரம் ரெடி ஆகுறதுங்கிற போது ஒரு சரீரம் கிடைக்காதா என்ன நம்ம ஒரு இன்னொரு வீடை பார்த்தோம் தானே இந்த வீட்டை காலி பண்ண முடியும் சடனாக திடீர்னு நம் நடு ரோட்டில் சாமானத்துக்குன்னு பிள்ளாட் பாடத்துலேயே நிற்க முடியும் அது மாதிரி இந்த உடம்புலேருந்து ஜீவன் கிளம்புற போது இன்னொன்று ரெடியாக வச்சுருக்கார் நம்ம சொல்லி முன்னாடியே ரிசர்வ் பண்ணிவிடுறான் ஆசிரமத்துக்கு எப்படி ரிசர்வ் பண்ணுறோமோ இல்லை முன்னாடியே கேம்புக்கு வரோம்லாம் சொல்லி ரூம் எல்லாம் ரிசர்வ் பண்ணுறோமோ மாதிரி ரிசர்வ் ஆகிடுறது அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் கிளம்பி போகிறான் அவங்களுக்கு சொன்னால் வந்து ஏதோ அதை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாஸ்திரம் அது சொல்லுகிறது இது இங்கே இடையில் என்ன கவலைப்படாதப்பா எப்படியாவது எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கணும் சுவாமி இந்த சித்த பிரம்மன்லாம் வேண்டாம் எனக்கு இந்த சாத்திய பிரம்மந்தான் பிடிச்சிருக்கு என்னுடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு போகணும்னா கோலோக பிருந்தாவனம்னு ஒரு லோகம் சொல்கிறாங்க இஸ்கான் அந்த கோலோக பிருந்தாவனம் வந்து அங்கே வந்து ராதாகிருஷ்ணன் அங்கே இருக்கார் அவர் அப்படி கற்பனை பண்ணியிருக்காங்க அந்த ராதா அங்கே போன உடனே ராதாகிருஷ்ணன் போட நம்மளும் போய் நம்மளும் கிருஷ்ண நமக்கும் கிருஷ்ணருடைய ரூபன்லாம் வந்துடுமா ஏன்னா சாரூபம் அப்புறம் பக்கத்தில் போயிடலாம் சாமீப்பம் அப்புறம் சாயுஜ்யம் கற்பனை பண்ணாலும் இப்படி எல்லோரும் பண்ணணும் சிவலோகத்துக்கு போனால் சிவனுடைய இதாகிடு அது பேர் தான் சாஸ்திரத்தில் இன்னொரு பேர் அகங்கிரகோபாசனான்னு பேர் சில சுவாமிகள்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்க சிவனை மாதிரியே வேஷம் போட்டுக்கிறாங்க அம்பாள் மாதிரியே வேஷம் போட்டுக்கிறாங்க சிவனை மாதிரி வேஷம் போட்டு காலமாட்டில்தான் உட்காந்துக்கணும் சிவனை மாதிரி வேஷம் போட்டு பக்தர்கள்லாம் இருக்காங்க குருவுக்கு சிவன் மாதிரி வேஷம் போட்டு குருவை வந்து கொண்டாடுறாங்க அம்பாள் மாதிரி வேஷம் போட்டு குருவை கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம ஒரு ஒருத்தர் எப்படி சாஸ்திரம் சொல்கிறது நம்மளையே சிவோகம் சிவோகம் சிவோகம் இது இதுக்கு பேர் அகங்கிரக உபாசனான்னு ஒரு உபாசனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஆக கிரமமுக்தி சாதனம் அக்னி வித்யக்கு எல்லாமே சேர்ந்து இதில் இருக்குது அதனால் அமிர்தத்துவத்தை அடைகிறான் இதிலேயே ஒரு கேள்வி இருக்குது சரி பகல்ல வந்து சரீரத்திலேருந்து கிளம்பினா சூரிய கற்றை வழியாக போயிடலாம் ராத்திரி போனால் சூரிய ஒளிச்சம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேட்குறான் அவங்கள்தான் பூர்வபட்சி அப்போ உடனே இல்லை இல்லை ராத்திரியிலையும் சூரிய ரஷ்மி இருக்கும் அப்படின்னு எல்லாம் விசாரம் சூரியனுடைய ஒளி ஆற்றல் இரவில் தொடருமா தொடராதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பிரம்மசூத்திரத்தில் இருக்கும் சூரியனுடைய பிரகாஷம் ராத்திரியிலையும் இருக்குது அப்படிலாம் சொல்லி இந்த மந்திரங்களை சங்கராச்சாரிய சிம்பிளாக இந்த மந்திரத்தை கோட் பண்ணிட்டு போயிடுறார் ஒரு இடத்துல ஆனால் அது இதனுடைய விஷயங்கள் நிறைய பல இடங்களில் சொல்லப்படுறது அந்யா நாட்டியகா அந்யாகா விஸ்வங் அந்நியாகனா மற்ற நாடிகள் அப்படின்னு அர்த்தம் மற்ற நாடிகள் உத்கிரமணே பவந்தி உத்கிரமணேன்னா இந்த உயிர் வெளிக்கிளம்புவதற்கு பாதைகளாக இருக்கின்றன இது சிறந்த பாதைங்கிறார் ஆனால் இங்கேயே மோற்றடைகிறவனுக்கு எந்த பாதையும் கிடையாது இவனுக்கு பாதையே தேவை இல்லை இங்கேயே இப்பொழுதே இவன் புரிந்து கொண்டு விட்டதால் இவன் எந்த பாதை வழியாகவும் சென்று இறைவனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இப்பொழுதே இங்கேயே உணர்ந்து கொண்டு விடுகிறான் எட்டாவது அத்தியாயத்துக்கும் ஒன்பதாவது அத்தியாயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கவும் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டுக்கும் உள்ள தொடர்பை கவனித்தா இது புரியும் சங்கராச்சாரிய சொன்னார் எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் தேவையில்லை ஒன்பதாவது அத்தியாயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் மந்த அதிகாரிக்கு உத்தம அதிகாரிக்கு இங்கேயே நிறைய பேர் உத்தம அதிகாரிகளாக ஆகட்டும்னே அவர் சொல்கிறார் ஆகையினால் ராஜவித்யா ராஜகுஷ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் சுசுகம் ஸோ சிம்பிள் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு சொல்கிறார் உத்ரமணே இந்த மந்திரத்தை நம்ம நச்சிகேதஸோட கேள்விக்கும் இது பதில் அதாவது முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி இந்த மந்திரத்தை உங்களுக்கு கோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அதுக்கு இது பதில் அங்கே கத்தி சொல்லப்படலை இங்கே கத்தி சொல்லப்படுகிறது இல்லை முதல் அத்தியாயம் முதல் வள்ளி தான் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பன்னெண்டு பதிமூணு பதினாலு 15 முக்கியமாக பதினஞ்சாவது மந்திரம் ஒன்று ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றில் பன்னெண்டுலருந்து பதினஞ்சு வரைக்கும் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பன்னெண்டாவது மந்திரத்துலேருந்து பதினஞ்சாவது மந்திரம் வரைக்கும் சொல்லப்பட்டது அந்த சொல்லப்பட்ட விஷயத்திற்கு கதி இங்கே சொல்லப்படுகிறது விஷயம் இங்கே அந்த மந்திரத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் உங்கள் ஹோம் ஒர்க்கு ஏன் மேலே இல்லை நீங்கள் உட்காந்து சீரியஸாக படிக்கிறதா இருந்தால் பார்த்துக்கோங்க இல்லை கேஷுவலாக படிக்கிறதா இருந்தால் விட்டுடுவோம் ஆ சதஞ்சைக்காச்சய நாட்யா தாசாம் மூர்தானம் அபிநிசுதைக்கா தயோர்தாயன் அமிர்தமேதி விஸ்வங்கனா உத்ரமணே பவந்தி நச்சிகேதஸ் என்ன அதிகாரி மந்த பிரம்ம அதிகாரியா சித்த பிரம்ம அதிகாரியா நச்சிகேத நச்சிகேத இந்த இதுக்கு போக போகிறது இல்லை அடுத்த மந்திரத்தில் தெரிய போகிறது நச்சிகேதஸ் இந்த சாதனைக்கு தன்னை ஆட்படுத்தி போவதில்லை நச்சிகேதஸுக்காக இதை சொல்லலை நச்சிகேதஸ் கேட்ட ரெண்டாவது வரத்துக்காக இந்த கருத்தை சொல்லி முடிக்க ஒரு சாஸ்திரத்தில் எல்லா விஷயம் சொல்லி ஆகணும் அது ஒரு முறை அதனால் கிரமமுக்தியை சொல்லி முடிச்சுட்டார் அவர் ஆனால் அதிகமாக அவர் பேசினதெல்லாம் சித்த பிரம்மந்தான் சாத்திய பிரம்ம விஷயத்தையே அதிகமாக பேசலை அது அக்னி வித்யா பலம் ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்டது இருக்கு இல்லையா முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பன்னெண்டாவது மந்திரத்திலேருந்து பதினஞ்சாவது மறைக்க சொல்லப்பட்ட வித்யக்கு பேர் அக்னி அந்த அக்னி வித்யினுடைய இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அக்னி வித்யா பலம் மார்கத்வாரா சுசும்னா நாடித்வாரா பிரம்மலோக பிராப்திஹி க்ரமமுக்தி ஷரி இனி அடுத்த மந்திரம் சாஸ்திரத்தோட சாரம் இது கிரமமுக்தி சாதனம் இனி ஜீவன் சாதனம் அடுத்த பதினேழாவது மந்திரத்தில் சொல்லப்படும் இந்த சாஸ்திரத்தினுடைய பூர்த்தியை பண்ணுற இதுதான் கடைசி மந்திரம் இதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் இந்த சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக இருக்குது அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இந்த பதினாறாவது மந்திரத்தில் இன்னொரு விஷயம் இது கிரம அதாவது அபரபிரம்ம உபாசகானாம் பலம் மந்த பிரம்ம அபரபிரம்ம சகுணம் பிரம்ம சாத்தியம் பிரம்ம உபாசகானாம் பலம் சாத்திய பிரம்மம் அப்புறம் பிரம்ம மந்த பிரம்ம வி விதுஷாம் மந்த பிரம்ம இவர்கள் எல்லாம் ஒன்று தான் மாற்றி மாற்றி போட்டேன் சாத்திய பிரம்ம பிரம்மன் சாத்தியமாக கடவுள் அடையப்பட வேண்டியவராக நினைக்கிறவங்களுக்கு அதாவது கடவுளை தெளிவாக புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு கடவுள் தத்துவத்தை தெரியா புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு கடவுளை அடைய வேண்டும் என்று கருதுபவர்களுக்கு அது சொல்லப்பட்டது இதன் மூலம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சங்கராச்சர் என்ன சொல்கிறார் இது வந்து இன்டெரக்டாக சித்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்குங்கிறார் இங்கேயே முக்தி அடைவதை புகழ்ந்திருக்கிறது மறைமுகமாக அப்படிங்கிறார் இங்கேயே முக்தி அடைவதை இந்த மந்திரம் மறைமுகமாக புகழ்ந்திருக்கிறது ஆகவே பிரம்மலோகத்தில் சென்று முக்தி அடைவதை காட்டிலும் இங்கேயே முக்தி அடைவது சிறந்தது என்பதை காட்டுவதற்காகவே இந்த மந்திரம் உபேசிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஸ்ர்த்தம் இதை இப்படி சொன்னதினால் நமக்கு என்ன இது வந்து அது உயர்ந்ததா இது உயர்ந்ததா இங்கேயே எப்பொழுதும் இருக்கிற பிரம்மத்தை என் சொரூபமாக உணர்ந்து கொள்வது சிறந்ததா இந்த உடலை விட்டு நான் இந்த உடலிலிருந்து கிளம்பி நான் வேறு ஒரு உலகத்துக்கு சென்று அங்கு வாழ்ந்து அங்கு நான் ஞானம் பெற்று முக்தி அடைவது சிறந்ததா அந்த உலகத்திற்கு கட்டாயம் நான் சென்றுவிட முடியும் என்பது என்ன தீர்மானம் இந்த சாதனைகளை களைப்பிடித்தால் ஸ்ரத்தையோடு நான் பண்ணுறேன் பண்ணினாலும் அங்கே போய் சேர்றத்துக்கு எந்த அளவுக்கு இது தெரியாது ஏதாவது பாவம் வேலை செஞ்சு என்ன பண்ணுறது நான் இன்றைக்கி தானே இந்த புண்ணியத்தை பண்ணியிருக்கேன் என் பாபம் ஏதாவது திடீர்னு வேலை செஞ்சு விடுத்தா இல்லை இல்லை உனக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கு நீ நினைக்கிற மாதிரி அவசரமாக பிரம்மலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அது மாத்திரம்ல ஏற்கனவே இந்த வழியில் நிறைய பேர் இருக்கிறான் டிராஃபிக் ஜாம் வேறு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கற்பனை அங்கே யார் டிராஃபிக் ஜாம் எவனோ ஒருத்தன் ரெண்டு தான் போ யார் இதெல்லாம் கேட்டுன்னு பண்ண போகிறான் ஆனால் இதெல்லாம் நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்லையாக எல்லா இடங்கள்லையும் இந்த இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த தைத்திகள் அதுதான் பிடிக்கும் துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகளெல்லாம் இந்த முக்தியைதான் விரும்புவார்கள் இங்கிருந்து அந்த வைகுண்டத்தில் இருக்கிற பரும்பரும் பரந்தாமன் பரமாத்மாவை தியானம் பண்ணி இங்கிருந்து இந்த ஜீவன் கிளம்பி போகணும் யோக சக்தியினால அது அவங்களுடைய தியாலஜி என்ன சொல்வது தியாலஜி அந்த விசிஷ்டாத்வைத்திகளுடைய தியாலஜி சைவ சித்தாந்திகளுடைய தியாலஜி கிறிஸ்டியன்ஸோட தியாலஜி முஸ்லீமோட தியாலஜி அவங்கவுங்க சித்தாந்தங்கள் அவங்கவுங்க சாஸ்திரங்கள் அந்த சித்தாந்தத்தை வந்து இப்போ தான் பேசியிருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் ஏதாவது நம்முடைய சித்தாந்தத்தை யார் மீதும் திணிக்கக்கூடாது அப்படின்னு ரீசண்டாக பேசியிருக்கார் அதாவது இந்த புத்த மதத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் சேர்ந்து இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு டெல்லியில் அதுக்கப்புறம் புத்த கயாவுக்கும் போயிருக்காங்க புத்திஸ்ட் நிறைய வந்திருக்காங்க ஏன்னா உலகத்தில் வந்து பெரிய ஒரு த்ரெட்டு வந்துட்டுருக்கு மத ரீதியாக ஒரு பெரிய அச்சுறுத்தல்கள் அதிகமாகிட்ருக்கு ஆகையினால் வந்து இந்த சமயத்தில் வந்து நமக்குள்ள என்ன இந்த என்னது இந்த துரியோதனன் பாண்டவர்கள்லாம் வந்து வேற வேற வந்து இவங்க நூற்றி தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டோன்னு ஒரு கந்தர் வச்சு வந்து சண்டைக்கு வந்த உடனே இவங்க நூற்றி அஞ்சு பேர் சேர்ந்து சண்டை போட்டு அடிச்சுட்டாங்க அவனை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணிட்டாங்க அது தனி அவன் வந்த உடனே இவன் என்ன பண்ணான் இவங்க நூற்றி நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து நம்ம நூற்றி அஞ்சு பேர்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து நூற்றி அஞ்சு கர்ணனையும் சேர்த்துக்கணும் நூற்றி ஆறு நூற்றி ஆறு பேர் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அது ஏதோ அவன் பேர்னா சித்திரத்னோ அவன் துரியோதனனே கட்டி போட்டுருவான் துரியோதனை வேணுன்னு தான் வம்புக்கு எடுத்துருப்பான் அதனால துரியோதனன் அதனால் துரியோதனனை காப்பாற்றணும்னு சொல்லி இவ வந்து இவங்கள வந்து இவங்கள வந்து சேடிஸ்ட் மாதிரி வந்து அவங்கள வந்து காட்டில் துன்புறுத்தணும்னு வரான் கடைசியில் என்ன இருதுன்னா அவங்களால் காப்பாற்றப்பட்டு அவன் விடுவிக்கப்படுறான் அது மாதிரி இப்போ புத்திசமும் ஹிந்துயிசமும் சேர்ந்து அது வைதிக மதம் அவைதிக மதம்னு வச்சவங்கடே ரெண்டும் மதம் தானே ஆ வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதம் இது யாரு வேறு யாரும் இல்லை இந்துக்கள்லேயே பிரிஞ்சவங்க தான் இவங்க இந்துக்கள்லேயே ஒரு காலத்தில் வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பிரிவினர் வேதத்தை நாங்கள் திடீரென்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் வேத பிரமாணத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படி கிளம்பினது தானே புத்த மதம் ஜெயின அப்படி கிளம்பினதுதான் இந்த வைதிக தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் வைத்திக தர்மத்தில் இருந்தவங்க தான் மாறினுது ஆனால் இப்போ இப்போ உலகம் முழுக்க பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இவங்கள்லாம் சேர வேண்டியிருக்கு சேர்ந்து என்னென்னா நம்மளுடைய அடிப்படை விஷயம் என்ன நமக்குள்ளே பல அபிவ சித்தாந்த பேதங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த சித்தாந்த பேதத்தினால் வந்து நம்ம நம்முடைய மதம் அழிஞ்சு போகக்கூடாது அதே சமயம் சித்தாந்தத்தை இன்னொரு தட்டை திணிக்கக்கூடாது அவங்க புரிஞ்சுனா புரிஞ்சுக்கிறான் புரியலைன்னா விட்டுவிட வேண்டியதா நமக்கு அப்படி என்றைக்குமே கிடையாது அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் இந்து மதத்துக்குள்ள சோசியல் ஃப்ரீடம் கிடையாது ரிலீஜியஸ் ஃப்ரீடம் உண்டு மத சுதந்திரம் உண்டு ஆனால் சமூக சுதந்திரம் இல்லை இந்த சமூக சுதந்திரம்ங்கிறது ஜாதி கட்டுப்பாடு தான் வேறு ஒன்றும் சமூக சுதந்திரம் இப்போ அதுவும் போயாச்சு நல்லாவே போயின்னு இருக்கு ஆக சமூக சுதந்திரம் கிடையாது ஆனால் மத சுதந்திரம் உண்டு அப்புறம் மற்ற மதங்களில் மத சுதந்திரம் இல்லை ஆனால் சமூக சுதந்திரம் இருக்குது இன்னொரு மதத்தில் ரெண்டுமே கிடையாது சமூக சுதந்திரமும் கிடையாது மத சுதந்திரமும் கிடையாது எல்லாம் அதுக்குள்ளே கட்டுப்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் வந்து அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டுருக்கணும் இப்போ நம்ம இத்தனை பேர் வராங்க இந்த இதில் கோயிலுக்கு வராங்க இதுக்கெலாம் வர நம்ம எதாவது திணிக்கிறோம் அவங்க வெளில நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஐயா நான் பெற்ற இன்பம் பெருக வெள்ளதார் மாதிரி கடை விரிக்கிறேன் கொள்ளுறவங்க கொள்ளுங்கோ தள்ளுறவங்க தள்ளுங்கோ கிடைச்சவங்களுக்கு நல்லது அவ்வளோ திணிக்க முடியாது திணித்தா ரொம்ப நாளைக்கு நிற்காது ஃப்ரீயாக விடணும் ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது உலகம் ரொம்ப பெருசு உலகம் பெருசு பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் அப்படி இருக்கிறது தான் உலகத்துக்கு அழகு அப்படி இருந்தால் அது மகிமை அதுக்காக வேண்டி இது இருக்கணும் என் குழுப்பு தான் அதிகமாகணும் அதில் என்ன ஆகிடுச்சா அவங்க புத்தகத்தில் அப்படி எழுதி விட்டாங்க என்னென்னா என்னைக்கு உலகம் முழுக்க அவங்க மதத்தை சேர்ந்தவங்க ஆறாங்களோ அன்னைக்கு அந்த இவர் திரும்பவும் இதில் சமாதிலிருந்து எந்திரிச்சு வருவார் புரியிறதா அதனால தான் எங்கே பார்த்தாலும் வருகிறார் வருகிறார்னு போட்டிருக்கான் பாருங்க இந்த திருப்பராயத்துறையில் மடத்து வாசலில் ஒரு செவத்தில் எழுதிட்டு போய்ட்டான் அவர் தான் வருகிறார் அப்படின்னு எழுதி போட்டான் உடனே நம்ம பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தார் சிலுவை தயாராக இருக்கிறது எழுதிட்டார் நிறைய தெரியாது எழுதிட்டேன் வருகிறார் அப்படின்னு எழுதி வரணும் அதுக்கு தான் அவங்க எழுதிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏன் இது வர்றாங்க ஜீசஸ் கம்ஸ் ஜீசஸ் கம்ஸ் எதுக்கு எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால் இதுதான் காரணம் ஏன் அவர் வர்றாருன்னு சொன்னால் அவர் வந்துட்டார்னா அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்கும் இல்லாட்டியும் அத்தனை பேருக்கு கல்லறக்குள்ள உட்காந்துருக்கானே இத்தனை பேருக்கு சால்வேஷன் வேணுமே இத்தனை பேருக்கு சால்வேஷன் வரணும்னா அவர் திரும்பவும் வரணும் திரும்ப வந்தால் தான் அதனால் என்ன ஆகணும் உலகமே என்றைக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கிறிஸ்தவர்களாக ஆகிறார்களோ அன்றைக்கு இயேசு மீண்டும் உயிர் தெழுவார் உயிர் தெழுந்து அனைவருக்கும் கொடுத்து விடுவார் ஒரேடியா முக்தி என்ன என்னது மாஸ் மோக்ஷம் மாஸ் முக்தி பெரிய கப்பலில் கொண்டே கமுக்க வேண்டிதான் மாஸ் முக்தின் இது அவங்க தியாலஜி சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை திணிக்கிறதுக்கு தான் மத மாற்றம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு அவங்க அது ஒரு லட்சியமாக வச்சுட்டுருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து உருவாக்குறியோ அவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரம் வருவார் வருவார் வருவார் அவரை பார்க்கலாம் அதுதான் அவங்க அழுகிறது பார்த்தீங்களா அந்த இமோஷன்லாம் பாருங்கள் அந்த டிவியில் காட்டுறாங்களே ஒரே கத்துறாங்களே எல்லாருமா சேர்ந்து அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் பேச ஆரம்பித்தால் முடிக்க முடியாது அதாவது இந்த சித்தாந்தத்தை திணிக்கப்படாது இது எங்கள் சித்தாந்தம்ப்பா சொல்லு யாருக்கு புரியறதோ யாருக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் யார்கிட்டையும் போய் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பகவத்கீதையை வச்சுட்டு மூணு விதமான சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கோம் ஒரே பிரம்மசூத்திரத்தை வச்சுட்டு மூணு சித்தாந்தம் வச்சுன்ட்ருக்கோம் அதெல்லாம் பரவாயில்ல அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது அது அது படி சாதகம்தான் அதை விசாரம் பண்ணுறவன் தான் அதை அவனுக்கு எது சரியா புரியறதுங்கிறத பார்த்து அவன் எடுத்துக்க வேண்டியது எல்லாம் கடைசியில் அவவனை சார்ந்துருக்கு யாரையும் வந்து நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீ இந்த இந்த பரம்பரையில் வந்துட்ட இதைத்தான் நீ இது பண்ணணும் இதை மாற்றக்கூடாது அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி அவனுக்கு தெரிஞ்ச அவன் சவைஸுக்கு தகுந்த மாதிரி சட்டை தெச்சுக்கிறோமோ புரிஞ்சு கோப்பா ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு தெளிவாக சொல்லி தரணும் இந்த சித்தாந்தத்தினுடைய விஷயம் இது எந்த இடத்துலலாம் தெளிவில்லைங்கிறத கூட தெளிவாக சொல்லிடணும் இந்த பகுதியெலாம் தெளிவில்லை வெளிநாட்டில் புஸ்தகங்கள்லாம் போடுவான் இல்லையா தீஸ் ஆர் டவுட்ஸ் ரிமைன்ஸ் அப்படின்னு போட்டுடுவான் இந்த சந்தேகங்கள் இந்த புத்தகத்தை முடித்த பிறகும் தொடர்கின்றன இதற்கு பதில் எங்களால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொல்லிவிடுவான் பெருந்தன்மையோடு சொல்லிவிடுவாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் இத ஹெல்த்தி திங்கிங் ஆரோக்கியமான சிந்தனைகள் ஆரோக்கியமான விவாதங்கள் ஆரோக்கியமான சிந்தனைகள் பார்ப்போம் இப்போ இந்த மந்திரம் பதினேழாவது மந்திரம் கடோபரிஷத்தினுடைய உபசம்ஹாரம் உபசம்ஹாரம்னா நிறைவுரை நிறைவுரை முடிவு மன்ற மந்திரத்தை படிக்கலாம் அங்குஷமாமாருஷ அந்தரா சே சா ஸ்வரீராத் பிரவகேத் முஞ்சாதிவ पुरुषः अंतरात्मा இஷீக்காணு அங்குமாருஷா அந்தராத்மா சன்விஷ்ட தம் சுவாச்சரீரா பிரவகேத் தைரியேணு அமக்கு முன்னால் மந்திரங்களில் படிச்சிருக்கோம் நாம அங்குஷ்ட மாத்திர புருஷா ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி பன்னெண்டாவது மந்திரம் பதிமூணாவது மந்திரம் ஒப்பிடுகன்னு போட்டுக்கோங்க இங்கே ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி பன்னெண்டு பதிமூணாவது மந்த்ரம் அதே ரிப்பீட்டேஷன் தான் இங்கேயும் திரும்பவும் இப்போ என்ன சொன்னார் பிரம்மம் வந்து பிரம்மலோகத்தில் போய் பிரம்ம ஜானம் அடைகிறதுன்னு இதுக்கு முதல் மந்திரம் பார்த்தோம் அது இடையில் ஒரு மந்திரம் அப்படி வந்திருக்கு இப்போ என்ன சொல்கிறார் அங்கே போய் இங்கேயும் போய் அடைய வேண்டாம் நீயே அது அவன் கேட்ட கேள்வியை மறக்கப்படாது ஆத்மா இருக்கிறதா இல்லையான்னு தான் கேட்டான் அவர் சொல்கிறார் ஆத்மா இருக்கிறதுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை அந்த ஆத்மா பூர்ணமானது ஆத்மா பல அல்லங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கார் யம தர்மராஜா ஆத்மா இருக்கிறது ஆத்மா ஒன்று இருக்கிறது ஆத்மா பல அல்ல பல என்பது கற்பனை இதெல்லாம் யமதர்மராஜாவோட உபதேசம் அதுதான் பிரம்மம் இறைவன் வேறு ஆத்மா வேறு அல்ல இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் இருப்பாக இருப்பது உண்மையான ஆத்மா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எது சத்தாக இருக்கிறதோ அந்த சத்து ஆத்மா அந்த சத்துக்கு தான் இன்னொரு பேர் ஆத்மா அதில் ஜீவன் பரம் என்கின்ற சொற்கள் கற்பனை ஆகவே என்ன பண்ணணும் இதை நீக்கிடு ஊர்த மூலம் ஷாக்கோ ஏஷோஸ்வத்த சனாதனஹா ததேவ தத் பிரம்ம கேட்டது ஆத்மாவை பற்றி தானே கேள்வி பிரம்மத்தை பற்றி அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக இந்த சித்தாந்தங்களை பற்றி சொல்கிற போது நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த சித்தாந்தங்களை திணிக்கிறது அறிவுள்ளவர்கள்ட்ட திணிக்கிறார்களா அறிவில்லாதவர்கள்ட்ட திணிக்கிறார்களான் சாதாரண ஜனங்கள்கிட்ட தானே போய் சொல்கிறாங்க உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற மக்கள்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க அறிவுள்ள மக்கள்கிட்டமெல்லாம் அதை போய் பேச முடியாது அப்படி பேசுனால் அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து மாற்றுகிறாங்க அப்படின்லாம் எடுக்கிறது பணத்தை கொடுத்தாது என்ன ஒரு எழுநூற்றி எண்பத்தஞ்சு மெத்தர்டு வச்சுருக்காங்க கன்வர்ஷனுக்கு நிஜமா சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்க இவாஞ்சலைசேஷன் போட்டு பாருங்கள் தெரியும் ஹவு டு கன்வெர்ட் எப்படி ஒருத்தரை மாற்றலாம் மதமாற்றம் செய்வது எப்படி அப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம மனமாற்றம் செய்கிறோம் என்ற பேரில் மதமாற்றம் செய்துவிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த டாப்பிக் எல்லாம் பேசுகிறதுக்கு நான் இப்போ ரெடியாக இல்லை தனி டாபிக் இருந்தாலும் கூட இந்த மதமாற்றம் செய்கிறோன்னு நம்மளும் ஒன்று அந்த தத்துவம் இருக்கு அது தெரியும் நமக்கும் ஆனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு பரந்த தத்துவத்தை ஒரு அல்ப தத்துவம் வந்து மறைக்கப்படாது அதை நம்ம கேட்க தான் அது எப்படி அட்ரெஸ் பண்ணணுமோ அப்படி அட்ரஸ் பண்ணணும் இது வியாபாரிக்கம் அந்த பேசுகிறவனும் நம்மளும் ஒரே தத்துவம் தான் அவனுக்கு எது மூலமோ அதான் எனக்கு மூலமுங்கிற தத்துவஜானத்தோடு இதை புரிஞ்சணுமே இல்லை என்னோட தான் சரின்னு சொன்னால் தப்பாக போயிடுமே பின்னால் வர்றவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடுமே பயப்படுறாங்களே அவங்களாம் அதாவது எந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு பயம் இருக்கோ அந்யாயமான பயம் இருக்கு நியாயமான பயம் இருக்கலாம் கடவுளுக்கு பயப்படணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் பயப்படலாம் மத தலைவர்களுக்கும் அந்த இதுக்கும் ரொம்பவும் ஓவரபயந்தா அதாவது இதே மாதிரி இன்னொருத்தனுக்கும் வேறு கருத்து இருக்குங்கிறத ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் தப்பு இல்லையா நம்ம இன்னொருத்தனை ஒத்துக்கிறோமே அப்போ ஓன் கருத்தை நான் மதிக்கிறேன் அதே மாதிரி நீ என் கருத்தை மதினா ஏன் கருத்தவனா நீ மதி ஓன் கருத்தை மதிக்க நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி ஒத்துக்க முடியும் அப்போ இந்த குட்டை குட்டை குனியனவனும் முட்டாள் குனிய குனிய குற்றவனும் முட்டாள்னா அதெல்லாம் தப்பு தான் அதுக்கு தான் பேச வேண்டி வருது அப்புறம் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் பகவான ஒரு நல்ல புத்தியை குணே இது கடவுளுக்கு ஏதப்பா மதம் முதல்ல அது சொல்லு கடவுள் நீ பார்த்துருக்கியா நீ கடவுளை கண்ணால் பார்த்துருக்கியா பார்த்ததில்லை கடவுள் எந்த மதத்தை சேர்ந்தவரப்பா சொல்லு பாபம் கடவுள் ஹிந்துவா கடவுள் கிறிஸ்தவரா இல்லை எங்கள் கடவுள் கிறிஸ்தவருனா எங்கள் கடவுள் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதேப்பா கடவுளுக்கு ஏது மதம் கடவுள் எல்லாத்தையும் கடந்தவராச்சே அதனால தானே அவர் பேர் கடவுள் அனைத்துள்ளும் இருக்கிறார் அனைத்தையும் கடந்து இருக்கிறார் அப்படி தானே கடவுளுக்கே பேர் அப்படி இருக்கிற போது கடவுளை போய் ஒரு மதத்துக்குள்ளே குறுக்க முடியுமா எதுலேயுமே அவரை குறுக்க முடியாது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் பேசுனா உடனே க வேறு விதமாக கத்தாரிச்சிடுவாங்க ஓன்னு கத்திவிடுவாங்க கத்தி இந்த கருத்தை சிந்திக்க மாட்டேன் சிந்திக்கிறதுக்கு விட மாட்டாங்க பொறுமையாக உட்காந்த சங்கராச்சாரியர் காலத்திலலாம் எத்தனை பேர்கிட்ட வாதம் பண்ணியிருக்கார் அவர் நேரம் கொடுத்து நீ சொல்கிறது ஓ சித்தாந்தத்தைலாம் சொல்லுப்பா எங்கள் சித்தாந்தத்தை சொல்கிறோம் நாங்கள் எந்த சித்தாந்தம் சரியாக இருக்கோ அதுக்கு என்ன ஆனது அந்த காலத்தில் சித்தாந்தம் சரியாக இருந்தால் என் சித்தாந்தம் சரியாக இருந்தால் நீ என் சித்தாந்தத்துக்கு வந்துடணும் என் சித்தாந்தம் சரி நீ ஒத்துன்னுட்டா என்னுடைய சித்தாந்தத்துக்கு நீ வந்துடணும் ஓ சித்தாந்தம் சரி நான் ஒத்துனுட்டேன்னா ஓ சித்தாந்தத்துக்கு நான் வந்துடுவேன் ஆனால் ஹானஸ்ட்டாக பேசணும் பேசுகிறது வந்து அதாவது ஒன்று உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசக்கூடாது பொறுப்பாக பேசணும் அப்படிலாம் நடந்திருக்கு அப்பை தீட்சிதர் காலத்துலலாம் கும்பகோணத்தில் எத்தனையோ வாதப்பிரதிவாதங்கள்லாம் நடந்துருக்கு கம்பர் ராமாயணம் அரங்கேற்றுனா சாதாரண விஷயமா திருக்குறள் சொலவும் அரங்கேற்றுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களே இன்றைக்கி எந்த புஸ்தம் வேணாலும் யாரும் எழுதி அந்த காலத்தில் அப்படிலாம் முடியாது திருக்குறளை ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இது அதுக்கப்புறம் திருக்குறளை புகழோ புகழ் புகழ்ந்தாங்க அது வேறு விஷயம் திருக்குறளை ஏற்றுக்கொள்வதற்கு பண்டிதர்கள்லாம் முதல்ல ஒத்துக்கலை புலவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளல அதுக்கப்புறம்தான் கம்பராமாயணம் வரைக்கும் எந்த சாஸ்திரமும் உடனே எடுத்தவுடனே வந்துவிடாது அது அத்தனை பேர் பண்டிதர்கள் சபையில் படிக்கப்பட்டு பண்டிதர்களுடைய கருத்தெல்லாம் கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் இந்த புத்தகம் இந்த நூல் போகலாம் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுக்கணும் அதுக்கு தான் எப்போவுமே அது முன்னாடியெல்லாம் எழுத சொல்கிறாங்க அணிந்துரை எழுதுங்கோ அதை எழுதுங்கோ இது எழுதுங்கோன்னா எதுக்குன்னா அவங்களுடைய முத்திரை வேணும் சிறசமயம் எங்கள்கிட்டே வரும் எழுதி கொடுங்கன்னு வரும் எங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் எப்படி அதுக்கு எழுதுறது எழுதினா நம்ம முத்திரை வந்துடும் சுவாமிஜியே ஒத்துனுட்டாருண்டுவோம் அதுக்கு நம்ம வந்து என்ன அது ரெண்டும் கெட்டானால் ஒரு இதை எழுதணும் அது பட்டும் படாத மாதிரி ஒரு இது எழுதும் நம்ம சொல்கிற அதாவது அது சரின்னு சொல்லிடக்கூடாது சரி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அது மாதிரி எழுதுவோம் ஆனால் அதுக்கே அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க அது வேறு விஷயம் அது நமக்கு தான் தெரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்கோம் அந்த பத நமக்கு தான் தெரியும் எப்படி போட்டிருக்கோம் தெரியும் இருக்கட்டும் மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் ஆ இது இடையில சொல்கிறேன் இந்த விஷயத்தை இந்த டாபிக் உள்ள நான் நுழைஞ்சேன் அதாவது ஜனாம் ஹிருதையே புருஷா சன்னிவிஷ்டா ஜனானாம் ஹிருதயே மக்களுடைய உள்ளத்தில் புத்தியில் அர்த்தம் மக்களுடைய உள்ளத்தில் புத்தியில் ஹிருதயே ஏற்கனவே சொல்லிட்டேங்கிறார் சங்கராச்சியை அந்த மந்திரத்தை பார்த்துக்கோனு விட்டார் அந்த மந்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அங்கே சொல்லியாச்சு அதுதான் जनानाम ஹிருதயே புருஷா புருஷான யார் சுத்தம் சைத்தன்யம் प्यूर கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு எப்படி இருக்காருனா இதை தான் கிருஷ்ணர் சொன்னார் சர்வஸ்வ சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட புருஷோத்தம யோகம் கஷரப்புருஷன் அக்ஷரப்புருஷன் புருஷோத்தமன் அதெல்லாம் வந்து நீங்கள் பதினஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் பதினஞ்சாவது அத்தியாயம் ஒப்பிடுக பதினஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது ஸ்லோகம் பல சொல்லப்பட்டிருக்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர வேண்டும் ஆக ஜனானாம் ஹிருதயே புருஷா சந்நிவிஷ்ட சந்நிவிஷ்டான்னு அர்த்தம் தான் இருக்கார் அதனால தான் மாணிக்கவாசம் சொன்னார் போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ உணர்வாக விளங்கி கொண்டிருக்கிறாய் ஒளிவிழர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே கடவுளை பார்த்து பாடுறாங்களா தங்களே பாடுறாங்களா பக்தர்கள்லாம் கடவுளை பார்த்து பாடுறாங்களா தங்களையே பார்த்து பாடுறாங்களான் தான் அவனுக்கும் எனக்கும் அதான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் அவன் என்னை விட்டு நீங்க மாட்டான் நான் தான் அவனை விட்டு நீங்கியிருக்கேன் இல்லையா தானே உண்மை அவன் என்ன விட்டு நீங்குவானா ஒரு நாள் ஆகுது அவன் அவன் என்னை விட்டு ஒரு நீங்க மாட்டான் ஆனால் நான் அவனை விட்டு எங்கேயோ போயிட்டேன் அவன் நீங்காமல் இருக்கான் நீ கமர நிறைந்திருக்கிறான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் தான் அவன் அவன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவனாக இருக்கிறான் என்பதை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் நான் அவனை விட்டு நீங்கியிருந்தது விலகினதுக்கு அப்புறம் அவன் இருக்கான்னு தெரிஞ்ச பிறந்த நான் எங்கேயோ போயிட்டேனே அவனை விட்டுட்டு நான் பொண்ணிலும் பொருளிலும் போகத்திலும் அல்லவோ அவனை பார்க்கறேன் அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவன் எங்கிட்டயே ஆனந்த ஸ்வரூப்பியாக இருக்கான் ஆக ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கரங்குவூவார் உள்மகிழும் கோன் கழல்கள் எல்லாம் கடவுளை சொல்கிற மாதிரி இருக்கும் கடவுள் வேறு ஆத்மா வேறு இல்லை ஏன்னா அவரே அதை சொல்கிறார் அனைத்து உயிர்களிலும் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறேன் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்லிக்கின்றே போகலாம் இது துவைத்தம் மாதிரி தெரியும் துவைத ஆபாசம் அத்வைதம் நம்மளையே தான் நம்ம இப்படி பாடுறோம் கடவுளை தேடுற போது வேறு யாரையும் தேடலை நம்மளை தான் தேடுறோம் நம்மளையே கடவுளை எங்கேயோ கடவுள் இருக்கிற மாதிரி அவரை தேடி நிம்மதியை தேடுற மாதிரி நிம்மதியே நிம்மதியை வந்து தேடி பாடுறது நிம்மதியே நிம்மதியை தேடி பாடுறது இறைவனே இறைவனை பாடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாடுபவனும் இறைபவன் பாட்டுக்குரியவனும் இறைவன் இப்படி சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளை அல்பமாக வச்சில் இருக்கிறதுக்கு ஆனந்தம் இருக்கா நம்மளை முழுமையாக வச்சிக்கிறது ஆனந்தமாக நமக்கு சந்தோஷம் எதில் நம்மளை வந்து புழுவிலேயும் புழு நாயிலேயும் நாயி பேயிலையும் பேய் அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லா இருக்கா இல்லை நான் பூரணமானவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் இறைவன் எனக்கு அந்நியமானவன் இல்லை எது நல்லா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே தான் முடிவு பண்ணணும் சுவாமிஜி என்னை மட்டமாக வச்சிக்கிறது தான் எனக்கு நல்லாயிருக்கு வச்சுக்கோ அதுக்கு தப்பு தன்னைத்தான் தவறு பிறரை தகுதி இல்லை நம்மளை நாம நிந்திக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்க எப்படி நம்மளை கடவுள் என்ன முட்டாள்தனமாக இந்த உடம்பை கொடுத்திருக்க அப்படியே வச்சுக்கோ கடவுளால் கொடுக்கப்பட்ட உடம்பு உள்ளத்தை நாம் இதை நிந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி வச்சுன்னு பேசுவோம் இதை நிந்திக்கவும் கூடாது இது அதுக்காக இதை ஒரேடியாக புகழவும் கூடாது செல்ஃப் குளோரிஃபிகேஷனும் ப்ராப்ளம் செல்ஃப் கிரிட்டிசிசமும் ப்ராப்ளம் தன்னைத்தான் நிந்தித்து கொள்வதும் குற்றம் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வதும் குற்றம் ரெண்டும் கூடாது அப்போ என்ன பண்ணுறதுன்னா சும்மா இருக்கும் உன்னையே நீ இகழாதே உன்னை புகழாதே பிறரை புகழலாம் ஆனால் பிறரை இகழக்கூடாது அது பண்ணலாம் இல்லை சுவாமிஜி எனக்கு பிறரை வந்து புகழத்துக்கும் பிடிக்கலனா பரவாயில்லை தப்பு இல்லை புகழை பிடிக்கலைனானு விட்டுவிடும் தப்பு ஒன்றும் உன்னோட புகழ்ச்சிக்காவ யாராவது இருக்காங்களா என்ன அது விரும்பினா அது அவன் ப்ராப்ளம் யாரையும் புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் உன்னையும் புகழ வேண்டாம் இகழ வேண்டாம் நல்லது அப்படி இது பண்ணணும்னா பிறரை மனசார புகழே எல்லாரையும் இறைவனா நினைச்சு புகழே தொண்டர்கள் சோழப் போகிர் அப்படி பாடுங்களேன் மாணிக்கவாசர் பாடியிருக்கார் அதெல்லாம் ஆக ஹிருதயே சன்னிவிஷ்டகா அதுக்குதான் இந்த அர்த்தம் சொன்னேன் ஜனாநாம் ஹிருதையே அனைவருடைய உள்ளத்திலும் கஷேத்ராணாம் பதஜே நம அதே தான் ஜனானாம் ஹிரதயேங்கிருதும் க்ஷேத்ராணாம் பதயே அதாவது மக்களுடைய உள்ளத்தில் ஹிருதயமும் க்ஷேத்திரம்தானே உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் உள்ளம் பெருங்கோயில சிறு கோயிலாக அப்போ வெளியில் இருக்கிற கோவில் சின்ன கோயில்னு தானே அர்த்தம் இப்படியே யோசிச்சு தான் எங்களுக்கு நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அதனால் இந்த மருக்கும் உள்ளம் பெருங்கோயில் சொன்னால் இப்போ தஞ்சாவூர் கோயில்னால் என்ன கோயில் சின்ன கோயில் தான் எந்த கோயில் பெருசு அங்கே வாட்டா அங்கே எந்த கோயில் பெருசுப்பான்னா இந்த கோயில் பெருசு உள்ளம் சாதாரணமாக சொல்லலை அவர் பெரும் கோயில் பெருங்கோ இல் பெருங்கோன்னா என்ன அர்த்தம் பிரம்மம் பிரம்மத்தின் இருப்பிடம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருங்கோயில்ங்கிறது பதில கோன்னா என்ன கடவுள் பெருங்கோன்னா என்ன அர்த்தம் பெரிய கடவுள் அப்போ சின்ன கடவுள் யாருன்னா இந்த சந்திரன்தான் தான் நம்பரை சொல்லிகிட்டு இருக்கோமே தேவை இங்கே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இருக்கட்டும் ஜனானாம் ஹதயே புருஷா புருஷாங்கிறது ரெண்டு அர்த்தம் இந்த உடம்பில் வசிப்பவன் ஒரு அர்த்தம் அனைத்திலும் நிறைந்திருப்பவன் ஒரு அர்த்தம் புரிஷேத்தே இருஷா பூரையதி சர்வம் இ புருஷா புராணத்வாத் புருஷா பூர்ணத்வாத் புருஷா பூரையதி சர்வம் இது புருஷா புரி சேத்தே இருஷா எத்தனை அர்த்தம்னு சொல்கிறோம் இந்த புரி உடம்புங்கிற புறத்தில் வசிக்கிறதுனால புருஷன் உடல் என்னும் புறத்தில் இப்படி தானே படித்தோம் புறத்வாத ஏகாதசத்வாரம் அஜசியாவக்ர சேதசஹா இப்படிதான் படித்தோம் இதுக்கு முதல் வள்ளி அப்போ புரி சேத்தே இ புருஷா பூரையதி சர்வம் இ புருஷா உடலையும் உலகத்தையும் வியாபித்திருப்பவன் புருஷன் புராணத்வார் மிக பழமையானவன் என்றும் புதுமையானவன் என்றும் பழமையானவன் என்றும் புதுமையானவன் முன்னை பழப்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியன் ஆகவே அது பழசார்ந்தாலும் புதுசாக இருக்கிறவன் புராணத்வாத் புருஷா பூர்ணத்வாத் புருஷகா முழுமையாக இருப்பதால் குறைவற்றவனாக இருப்பதால் குறைவிலான் நிறைவாக இருப்பதால் புருஷன் அந்த இறைவன் எங்கே இருக்கார்னா அகமாத்மா குடா கேச க்ஷேத்ராபி மாம் வித்தி ஞானம் ஜேயம் ஞான கமியம் ஹிருதிசர்வசவிஷ்டிதம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டி மலர்மிஷை ஏகினான் இப்படியே சொல்லிக்கின்றேருமா அஹ சம்நிவிஷ்டஹா நீ பிரம்மலோகத்துக்கு போக வேண்டாம் இங்கேயே இப்போவே இருக்கார் கொஞ்சம் கவனத்தை திருப்பு கடைக்கெல்லாம் போகாதே கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாதே போகாத இடந்த நிலை போக வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் அதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் அந்த பாட்டு கேட்கும் இப்போ வாத்தியார் சொன்னால் அவருக்கே இன்னோ பண்ணுறது போகும் அந்த பாட்டை மூடி வச்சுட்டார் என்னாலும் இங்கே இருக்கா சம் நிவிஷ்டகா நல்லா ஸ்பஷ்டமாக விளங்குறார் தெள்ள தெளிந்தார்க்கு அதுதான் சம் நிவிஷ்டகாங்கிறதுக்கு அர்த்தம் உபநிஷத்துலேருந்து எங்கெல்லாம் போகிறவங்க பாருங்க சம் நிவிஷ்டானா தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் சிவலிங்கன்னா நிஜமாகவே சிவலிங்கம் இல்லை ஜீவனுக்கே ரூபம் அப்படி இருக்கிற போது இதுக்கு எங்கே ரூபம் சிவலிங்கத்துக்கெல்லாம் ஜீன் சிவலிங்கம் அதாவது ஆனந்தத்தை குறிக்கும் அடையாளம் உயிர்னு அர்த்தம் ஜீவன் சிவலிங்கம்னா இறைவனே உயிராக காட்சி ஊனாகி உயிராகி காட்சி அப்படி சொல்ல வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியதான் சன்னி அவருக்கு பேர் என்னன்னா அந்தராத்மா அந்தராத்மா அந்தராத்மா புருஷகா உள்ளே இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமாகிய புருஷன் அர்த்தம் உள்ளே இருக்கின்ற எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற புருஷன் தூய உணர்வுன்னு அர்த்தம் இவர் எப்படி இருக்கார்னா அந்த கட்டவர்கள் அளவுக்கு தான் இருக்கான் அந்த ஹயம் ஹிருதாக்காசம் அதில் வெளிப்படுறார்னு அர்த்தம் அங்குஷ்டமாத்திரஹா புருஷஹா நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் கட்டவர்கள் அளவுலாம் கடவுளுக்கெல்லாம் அளவு கிடையாது அவர் அளவுக்குள்ளே கொண்ட முடியுமா பரிமாணத்தில் கொன்று முடியுமா கட்டவர்கள் அளவு கடவுள் அப்புறம் என்னது கையளவு கடவுளா கட்டவரளவு கடவுள் கையளவு கடவுள் அப்புறம் உடம்பு அளவு கடவுள் அப்படிலாம் கிடையாது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் கட்டைவரல் அளவுள்ள ஹிருதயகாசத்தில் வெளிப்படுகிறார் எங்கும் நிறைந்த சூரிய பிரகாசமானது கண்ணாடியில் புலப்படுவதை போல அவ்வளோ பெரிய சூரிய மண்டலத்தை ஒரு திரும்ண்டு கண்ணாடியில் பார்க்குற மாதிரின்னு புரிஞ்சுக்கணும் அங்குஷ்ட எப்படி எப்போ இருக்காருனா அப்பப்போ வந்துட்டு போகிறாரா அப்படின்னா சதா சன்னிவிஷ்டா எப்பொழுதும் இருக்கிறாரப்பா நீ தூங்குகிறபோரும் இருக்கிறது விழித்து கொண்டு இருக்கும் பொழுதும் இருக்கிறது அதாவது தியானத்தில் வந்தது அப்புறம் போயிடுத்தலாம் கிடையாது நீ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாலே இருந்தது நீ அக்கிரம அநியாயம் பண்ணுற போது அது இருந்தது நீ தர்மம் பண்ணுற போது அது இருந்தது நீ புரிஞ்சுக்கிற போது அது இருக்கு நீ புரிஞ்சிக்காத போதும் அது இருக்கு சதா சன்னிவிஷ்டா நான் அறியாமையில் உழன்று கொண்டு விழுந்த பொழுதும் அது அறியாமைக்கு சாட்சியாக இருந்தது அறிவை பெறும் பொழுதும் அறிவுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது இது அறியாமையும் அறிவும் தான் வந்து போறதே தவிர அது எப்போ சதா சன்னிவிஷ்டகா ஆஹ இப்படி படிக்கணும் அந்தராத்மா புருஷகா ஜனாநாம் ஹிருதயே அங்குஷ்டமாத்திரஹா சன்னு சன்னிவிஷ்டஹா அப்படின் போட்டுக்கலாம் சன்னிவிஷ்டஹா கட்டவிரல் அளவுள்ளவனாக இருப்பதை போல அப்படின்னு போட்டுக்கலாம் போல இருந்து கொண்டு சன்னிவிஷ்டா அதனால் என்ன பண்ணணும்னா தம் பிரவிரகேத் தம் தைரியேன பிரவருகேத் அதனை நன்றாக பகுத்தறிவாயாக பிரபுகேத் அதை பிரித்தறி பகுத்தறி தங்கத்தையும் நகையையும் பகுத்தறியணும் என்ன பண்றது நெருப்புக்குள்ளே போடணுமா அறிவால பகுத்தறி அது மாதிரி உடலும் உணர்வும் உடலும் உள்ளமும் வேறு என்று நன்றாக தெளிவாக பிரித்து அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் பிரபுருகேத் பிரபுஹேத்ன பிரிச்சரி சத்தியமித்யா விவேகம் நிழலையும் நிஜத்தையும் பகுத்து உணர் உடலும் உள்ளமும் நிழல் உணர்வு நிஜம் நீ நிஜமான உணர்வு என்று உன்னை உணர்ந்து கொள் உடலையும் உள்ளத்தையும் கயிற்றில் பாம்பு போல கற்பிக்கப்பட்டவை என்று தெரிந்து கொள் அது எதிலிருந்து பிரிக்கணும்னா சுவாட்சரீராத் உன்னுடைய சரீரத்திலிருந்து இன்னொருத்தன சரியது இல்லை ீரார் உன்னுடைய உடலிலிருந்து உன்னை பிரித்து புரிந்து கொள் நீ இங்கிருந்து போக வேண்டாம் பிரித்து சொர்க்கத்துக்கெல்லாம் போக வேண்டாம் பிரம்மலோகத்துக்கும் பிரித்து அறிந்து கொள் தைரியேன தைரியேனன்னு அர்த்தம் சங்கராச்சார சொல்கிறார் கவனக்குறைவின்றி அப்பிரமாதேன ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த உபனிஷத்தில் எல்லாம் மறந்து போயிடும் உத்திஷ்டத்தை ஜிரதா வராசிய தாரா நிஷிதா துரத்தியா துர்கம்பத் कवयो, வதந்தி விழித்துக்கொள் எழுந்திரு தகுந்த ஆசிரியரிடம் சென்று உண்மையை உணர்ந்து கொள் அது கத்தி முனை போன்றது அப்படின்லாம் சொன்னார் அது மாதிரி அதை தான் அப்ரமாதேன தைரிய சங்கராச்சாரியர் அர்த்தம் அப்ரமாதேன அப்ரமாதேனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு மந்திரத்தை கோட் பண்ணுறார் எந்த மந்திரம் இந்த பத்து பதினொன்று இந்த வள்ளி பத்து பதினொன்று அந்த யோகாபியாசம் சமாதி அபியாசம் தைரியனா ஒருமுகப்பட்ட மனதோடு யோக சக்தியினால் பெற்ற ஒருமுகப்பட்ட மனதோடு சமாதி அபியாசத்தினால் பெற்ற ஒருமுகப்பட்ட மனதோடு இதை பகுத்தறிந்து கொள் தைரியன பிரவருகே தைரியமாக பண்ணு தப்பு ஒன்றும் இல்லை இன்னொன்னும் செத்து போயிட மாட்டேன் அது மாத்திரமில்லை செத்தான சாக போறது உடம்பு நீ இல்லை அது செத்துத்தான் போகணும் அது எப்படி சாகணும் எப்போ சாகணும் நீ அதை பற்றி கவலைப்படாத தனும் தெஜத்துவா காஷ்யாம் சுபதச கிருஹேதவா இந்த உடம்பு காசியில் செத்தா என்ன நாயை சமைச்சு சாப்பிட்றோம் வீட்டில் செத்தா என்னன்னு ஸ்லோகம் சொல்றது ஸ்வபச்சா ஸ்வபச்சானா நாய சமைச்சு சாப்பிட்றான் ஆக தனும் தியஜத்துவா காஷியாம் இந்த உடம்பு காஷியில் செத்தா என்ன சண்டாளன் வீட்டில் செத்தா என்ன நாயை சமைச்சு சாப்பிட்றவன் வீட்டில் செத்தா என்ன எப்போ ஞானம் அடைஞ்சுட்டானோ அப்போவே அவன் மோக்ஷம் அடைஞ்சாச்சு ஞான சம்பிராப்தி சமைய முக்தோசௌ விகதாசயா காசியில் இறக்க முக்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ தன்னை பற்றிய மெய்யுணர்வோடு இறப்பவனுக்கு முக்தின்னு அர்த்தம் காசினா ஒரு பிளேஸ் இல்லைது அங்கே நிறைய பேர் வேதாந்தம் படிக்கிறதுனால காசியை விசேஷமாக சொன்னாங்க அவ்வளோ தான் அங்கே போய் அக்கிரமெல்லாம் பண்ணினா அங்கே எங்கே மோட்சம் கிடைக்கும் காசிலையும் போய் சாராயம் குடித்தா மோட்சம் கிடைச்சிடுமா என்ன காசியில் இருக்கிறவனுக்கு மோட்சம்னா அது ஒரு இடம் அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் எல்லாம் இப்போவும் இருக்குது கொஞ்சம் இருக்குது இன்னும் போகலை அங்கே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிச்சுட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே சாஸ்திர விசாரம் ஈஸ்வர பக்தி ஒன்று பக்தி இல்லாட்டி பகவன் நாம சங்கீர்த்தனம் இல்லாட்டி சாஸ்திர விசாரம் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதெல்லாம் வித்யாஸ்தானங்கள் எல்லாம் வந்து என்னது பல்கலைக்கழகங்கள் பல்கலைன்னு சொல்ல முடியாது இந்த சாஸ்திரத்தில் இதில் இருக்கிற வியாக்கரணம் நிருத்தம் சந்து ஜோதிஷம் எல்லாம் மீமாம்சா தரிசனம் பூர்வமீமாசா தரிசனம் காசியிலேருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதான் வேலை ஒரு காலத்தில் இதெல்லாம் காஷி காஞ்சி அயோத்தியா மதுரா இதெல்லாம் வித்யாஸ்தானங்கள் சிறந்த வித்யாஸ்தானங்கள் அங்கங்கே சின்ன சின்ன வித்யாஸ்தானங்கள் உண்டு பெரிய அளவில் இருக்கிற வித்யாஸ்தானங்கள் எல்லாம் கல்வி நிலையங்கள் மோட்சஸ்தானம்னால் என்ன அர்த்தம் வேதாந்த கல்வி நிலையங்கள்னு அர்த்தம் மோக்ஷபுரி அதுனால் அந்த இடத்துக்கு போனாலே மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை எங்கேயோ செத்து காசியில் கொண்டு வந்து எரிக்கிறாங்க சில பேர் காசியில் இருந்தால் மோட்சங்கிறது ஒரு அது வந்து என்னது என்ன மூட நம்பிக்கையா குருட்டு நம்பிக்கையா இல்லை அறிவுபூர்வமான நம்பிக்கையா இல்லை ஏதாவது விசேஷம் இருக்கா காசியில் போய் அங்கே போய் நம்ம சாப்பிட்டு தூங்கின்னு இருந்தால் மோட்சம் எப்படி கிடைச்சிடும் காசி வந்து நல்ல என்விரோன்மெண்ட் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு தகுந்த சூழ்நிலை எங்கள் ஆன்மீகத்துக்கு தகுந்த சூழ்நிலை இருக்கோ அந்த இடம்தான் காஷி காஷ்னாலே பிரகாஷ் ஞானம்னு அர்த்தம் சங்கராச்சாரியா அது காஷி பஞ்சகம்னு ஒன்று சொல்லி வச்சுருக்கார் காஷியாம் ஹி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்கா சா காஷி விதித்தா ஏன காஷிகா அப்படின்னு காஷிகா பஞ்சகம் காஷி பஞ்சகம்னு ஒரு அஞ்சு ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் காஷி பஞ்சகம் காஷியில் காசியில் ஞானம் பிரகாசிக்கிறதுங்கிறார் காஷியாங்கி காஷத்தே காஷி காஷி கஷேத்திரத்தில் நிறைய பண்டித்தர்கள் நிறைய வித்வான்கள் நிறைய சாஸ்திரங்கள் படிக்கிறது வாய்ப்பு நல்ல சான்ஸ்னு அர்த்தம் காஷியில் ஞானம் பிரகாசிக்கிறது அதனால் அதற்கு பேர் காஷின்னு பேர் காஷ்னா டு ஷைன் பிரகாசிக்கிறது காஷி சர்வப்பிரகாஷிக்கா இந்த இடத்துல சைத்தன்யத்தை கொண்டுட்டார் காஷி சர்வப்பிரகாஷிக்கான்னு சொன்னால் காஷி கஷேத்திரத்தில் லிட்ரலாக எடுத்துட்டா சாதாரண அர்த்தம் எடுத்துட்டா காஷி க்ஷேத்திரத்தில் எல்லா சாஸ்திரமும் படிக்கலாம் மீமாசை படிக்கணுமா நியாயம் படிக்கணுமா விசேஷிகம் படிக்கணுமா துவைதஷாஸ்திரம் படிக்கணுமா விசிஷ்டா துவைதம் படிக்கணுமா வல்லபாச்சாரியை படிக்கணுமா எந்த ஃபிலாசபி வேணாலும் படிக்கலாம் அது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கும் கவர்மெண்டில் அதுக்கு பணமெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வாங்கிறதுக்கு தான் ஆள் அது யாராமல் சாப்பிட்டு இருக்காங்க அது வேற சமாஜம் ஆ காஷ்யாம் ஹி காஷத்தை காஷி காஷி சர்வ பிரகாஷிக்கா சா காஷி விதித்தா ஏன அந்த காசியை எவன் அறிகிறானோ அப்படின்னார் அந்த அவனுக்கு மோக்ஷமானது அடையப்பட்டது அப்படி அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் ஆதிசங்கர் அதனால இந்த உடம்புலேருந்து இங்கேயே இப்போவே பிரிச்சுக்கோ பிரம்மலோகத்துக்கு போகிற ப்ரோக்ராம் எல்லாம் வேண்டாம் அனாவசிய வேலை இங்கேயே இன்னும் நல்லா திரும்ப திரும்ப படித்து இந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு இங்கேயே ஜீவன் முக்தி அடையிறதுக்கு வழியப்பார் அதனால் பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தியெல்லாம் அடையிறதுக்கு நீ வந்து உத்தம அதிகாரியாக இங்கேயே மாறேன் எதுக்கு நீ போய் அந்த இடத்துல அங்கே போய் உத்தம அதிகாரி யாரத்துக்கு பதிலாக இந்த லோகத்தில் மந்த அதிகாரியாகி இருந்து அந்த லோகத்தில் உத்தம அதிகாரி ஆகிறதுக்கு பதிலாக இன்னும் இந்த லோகத்திலே உத்தம அதிகாரியாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோன்னா நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதில் அந்த பிரம்மத்தை ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மத்தை சரீரத்திலிருந்து பிரித்தறிய வேண்டும் தைரியமாக பிரித்தறிய வேண்டும் கவனமாக பிரித்தறிய வேண்டும் அப்படின்னா என்ன மன ஒருமுகப்பாட்டோடு பிரித்தறிய வேண்டும் வேறெதிலும் செல்லாத மனத்தை உடையவனாய் பிரித்தறிய வேண்டும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அதாவது இந்த இங்கே ஆத்தங்கிற உரமாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு புல் இருக்குது அந்த புல் வாழை மரத்துக்குள்ளே எப்படி வாழைத்தண்டு இருக்கோ அப்படி இந்த தர்ப்புல்லு மாதிரி இருக்கும் முஞ்சி புல்லுன்னு பேர் இதுக்கு இந்த முஞ்சி தர்பெண்டும் ஒன்று தான் அந்த முஞ்சி புல்லில் உள்ளுக்குள்ளே ஒரு தண்டு இருக்கும் அந்த தண்டை கையில் உருவினா வரும் ஆனால் மெதுவாக இல்லாட்டி கை கிழிச்சிடும் கை அறுத்துடும் ஆனால் அதை ஒரு கவனமாக அதை எடுக்கணும் ரொம்ப ரொம்ப சின்னது தர்ப்புள்ள இது அதுக்குள்ளே இருக்கிற தண்டு அந்த தண்டை உருவி எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அதாவது அதுக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லையா இப்படியே பார்த்துடணும் இப்படி மெதுவாக எடுக்கணும் உத்து பார்க்கணும் மெதுவாக எடுக்க முடியாது பஜகோவிந்தம் பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்திய விவேக விசாரம் ஜாப்பசமேதிவிதம் குவானம் மகதவானம் ரொம்ப அழகாக சொல்றாச்சர் அதாவது பிராணாயம் பண்ணு இந்திரியம் பண்ணு பிரத்தாரம் பண்ணு எது நித்தியம் விசாரம் பண்ணு பிராணாயமம் பிரத்தாரம் நித்தனித் விவேகவிச்சாரம் அப்புறம் ஜபம் பண்ணு ஓம் நமோவத்தை தட்சிணாமூர் மகியம் மேதா பிரபத்தோட சமாதி அபியாசம் பண்ணுங்க சமேத சமாதி சமாதி ஜபத்தோடு கூடின சமாதி அபியாசம் பண்ணு இதுல வந்து என்னன்னா குரு அவதானம் குரு நான் சொல்ற வார்த்தையை கவனமாக கேளு கேட்டு குருவதானம் மகத அவதானம் மகத அவதானனால் அர்த்தம் ரொம்ப முக்கியமான கவனம் இது மகத்தான பொருளை குறித்த அவதானம் எவ்வளோ நாள் சொல்லலாம் கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து சாவதானம் பாங்க சுலக்னே சாவதானா அப்படின்னா அவளையே பாருன்னு அர்த்தம் இல்லை அவனையே நீ பாரு நீ உன்னையே அவன் பார்க்கட்டும்னு அர்த்தம் இல்லை அதான் ஏற்கனவே பார்த்துட்டாங்க அதனால் வந்து சாவதானம்னால் என்னர்த்தம்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தர்மத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் இல்லை சுலக்னே சாவதானா நான் தர்மத்துக்காக தான் கையை பிடிக்கிறேன் கணவன கை பிடிக்க இவன் பிடிக்கிறதுக்கும் தர்மம் தான் காரணம் அவன் பிடிக்கிற ரெண்டு பேரையும் கட்டி போடுறது தர்மம் தானே அந்த தர்மம் இல்லாதனால்தான் இப்போ சருபமாக சேர்றாங்க சௌரியமாக பிரிகிறாங்க அப்போ தர்மம் கட்டி போட்டது சதாபிஷேமெலாம் இன்றைக்கி பண்ண முடியுமா இன்னும் கொஞ்சம் நாளில் அதெலாம் நடக்காது தனியாக வேணால் பண்ணிக்க வேண்டியதான் சதாபிஷேகம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சதாபிஷேகம் ஷஷ்டியத்தை பூர்த்தியெலாம் இனிமேல் கேட்க முடியாது நடக்குமா ரொம்ப அத்தி புத்தமாக நடக்க போகிறது கொஞ்சம் காலத்துக்கடுத்து இருக்கட்டும் பரவாயில்ல ஆ முஞ்சாத்து இஷிகாம் இவ முன்ஜாத்துனா தர்ப்புல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டை போல கவனமாக இதை செய்ய வேண்டும் அப்படின்னா ஏகாகிரதையோடு மன ஒருமுகப்பாட்டோடு வைராகியத்தோடு இதை செய்ய வேண்டும் முடிச்சுட்டார் அதனை அமிர்தம் என்றும் தூய்மையான என்றும் அறிந்து கொள் அந்த பிரம்மத்தை அது மிகவும் தூய்மையானது அழியாதது என்று அறிந்து கொள் வித்யாத் தம் வித்யா சுக்ரம் ரெண்டு ரெண்டு எட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க அவன் கேட்டது தான் எது நீ கேட்டேன் நச்சிகேத அதாவது எது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்ததோ எது காரண கடந்ததோ எது கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் கடந்ததோ அந்த தத்துவத்தை நீ கேட்டாய் அதை நான் சொல்லிவிட்டேன் அது தூய்மையானது அது மரணமற்றது உண்மையில் ஆத்மாவுக்கு மரணமில்லை பாடம் ஆத்மாவுக்கு மரணமில்லை உடலுக்குத்தான் மரணம் ஆத்மாவோ பிரம்மம் ஆத்மா பல அல்ல இதுவே அமிர்தம் முடிச்சுட்டார் திரும்பவும் சொல்கிறார் அதனை தூய்மையான மரணமற்ற பொருள் என்று தெரிந்து கொள் சுக்கரம் அமிர்தம் இது தம் வித்யாத் அதனை அறிந்து கொள் அதனை தூய்மையான அமுதம் என்று அறிந்து கொள் அங்கேயும் அமிர்தம் சொல்லியிருக்கு எந்த மந்திரத்தில் அமிர்தத்வேத்தின்னு அங்கேயும் சொல்லியிருக்கு இதுக்கு முதல் மந்திரத்தில் அது நான் சொல்லலை அங்கே சொல்லியிருக்கிற அமிர்தம் அது ஆபேட்சிக்க அமிர்தம் அங்கே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் பிரம்மலோகத்தில் இருக்கலாம் பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால அங்கேயும் ஞானம் கிடச்சி மோட்சம் கிடைக்கலாம் ஆஹா அமிர்தத்வங்கிறது அங்கே சொல்கிறது வந்து ரிலேட்டிவ்லி அமிர்தம் கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக இருக்கலாம் அங்கே இங்கே வயசுன்னா அங்கே ஒரு பத்து லட்சம் வருஷம் இருக்கலாம் வச்சுக்கோ வயசும் ஆகாது அங்கே இருபத்தஞ்சு வயசு பையன் கடைசி வரைக்கும் வயசே ஆகாது போய் பாருங்க போச்சு ஒரு தூரம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தா போறது இருக்கவே இருக்க அடுத்த பர்த் இருக்கு நமக்கு தான் இருக்கு எழுக்கடல் மணலை அளவீடு அதிகம் வித்யா சுக்கரம் அமிர்தம் தம் வித்யா சுக்ரம் அமிர்தம் இதி அது ரெண்டு தடவை ஏன் சொன்னார்னா முடிச்சுட்டேன்ப்பா இந்த க்ளாஸை நான் முடிச்சுட்டேன் யம என்ன பண்ணுறார் இதி இதி சமாப்தா மம உபனிஷத் சமாப்தா நான் உனக்கு பிரம்ம வித்யை நிறைவு செய்து விட்டேன் ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா சமாப்தா ரெண்டு தடவை எதுக்கு சொல்கிறதுண்ணா முடிச்சுட்டேன் காட்டுறதுக்காக பரிசமாப்தி அர்த்தம் கிரகசங்கராஜர் இதி சப்தஷ்ட ரெண்டு முறை சொல்லுவது உபனிஷத் நிறைவு பெற்றது என்பதை காட்டுவதற்காக இதி என்பதும் அதற்காகவே இவ்வாறு உபநிஷத் நிறைவு பெறுகிறது உபநிஷத் நிறைவு பெறுகிறது இனி உபனிஷத்து வந்து பேசுகிறது இப்போ நச்சிகேச யமதர்மராஜாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ உபனிஷத் வந்து பேசுகிறது நாடகத்தில் சூத்திரதாரி பேசுகிற மாதிரி ஓ மனுஷத் பேசப்போகிறது அதை நாளைக்கு பார்க்கலாம் பார்த்துட்டு அது நாளைக்கு சாரத்தோடு முடிச்சுக்கலாம் ஓம் சகநாபவத்து சகநுனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வமிகி